வழங்கும் ஒரு பட்டி மண்டலம் எந்த ஆம்பளை முடிஞ்சு நேர வீட்டுக்கு வருங்கிறிய அப்புறம் கடைக்கு போறேங்கிறிய லேட்டா தான் வீட்டுக்கு வரு இப்படி எல்லாம் ஒரு குடும்பத்துல பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்கள் தான் பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படியா மனசு வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மணிக்கொடி அம்மா ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க எல்லா கருத்துக்களையும் அடுக்கடுக்கா எடுத்து அடுக்கி வச்சுட்டாங்க இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்றதுக்கு தகுதி இருந்தா பதில சொல்லிட்டு பேசுங்க இல்லையானா மூட்டை கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டுல பெரியவர்களுக்கு உடம்பு சரி நீங்க என்ன பண்றியே டக்குன்னு ஒரு கால் டாக்ஸிக்கோ போன் பண்றியே வருது வந்தோன்ன அந்த பெரியவங்களை தூக்கி கூப்பிட்டு அந்த உட்கார வச்சுக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போறியே டாக்டர் போட்டா காட்டுறியே அவரை நம்மளோட எரிச்சுக்கணும்னு நேரத்தை எழுதி கொடுக்குறாரு மாத்திரை மருந்த மெடிக்கல்லாவே அதை வாங்கி கொண்டாந்து வீட்டில் ஒன்னாந்து கொடுத்துட்டு அம்மா டாக்டரை பார்த்தாச்சு இந்தா இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு போய் காலைல நீட்டு நல்லா சாப்பாழ்க்காந்துட்டு டிவி பார்க்குறீங்க இல்லாட்டி டக்குனு ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்கணும் பிரியே பொறுப்புள்ள ஒரு மனிதர் செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே நீங்கள் செய்யறது இல்லை ஏதோ கடமைக்கு நம்மளும் ஒரு மனுஷனாக இருக்கலாம் நமக்கும் ஏதாச்சும் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு கடமைக்கு செய்யறதை தவிர ஒரு பொறுப்படுத்தி செய்யறது உங்கள்ட கிடையாதியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமா அடிச்சு பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் விட ஒரு விஷயம் சொன்னாங்க அத எந்த ஆம்பளையும் மறுக்க முடியாதயா பொட்டுல மாதிரி ஒரு கருத்து சொன்னாரு ஏஷம் வந்தாலும் குடிக்கிறியே துக்கம் வந்தாலும் குடிக்கிறீ நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்க குடி குடியை கொடுக்கும்னு ஊரு உலகம் போற எழுதி போட்டிருக்கேன் அட எழுதுற கிடக்கட்டும் நமக்கே ஒரு சுய அறிவு இருக்கா இல்லையா ஆறறிவு படித்த மனிதன் தானே நீங்க அந்த வீணா போனோம் மதுவை குடிக்கலாமா இது ஒரு தெளிவு இருக்காதா படிச்சாலும் குடிக்குது படிக்காதாலும் குடிக்குது கிராமத்துல இருக்கிறாலும் குடிக்குது நகரத்துல இருக்கிறாலும் எல்லா ஆண்களுமே இன்னைக்கு பார்க்க போனா பெரும்பாலான ஆண்கள் இதுக்கு வந்து சதவிகிதமே சொல்ல முடியாது இவ்வளவு ஏன் குடிக்கிறா இவ்வளவு குடிக்கிற முடியாது போனா ஒட்டு எல்லா ஆண்களுமே குடிக்கிறாங்க இது குடிக்கிறதுனால உடம்பு கெட்டு போகுதுங்கிறது நல்லா தெரியுது ஒரு விளையாட்டுத்தனமா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் காலப்போக்குல அதுவே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் வந்து அது சீரழிக்குது பின்னாடி கஷ்டப்பட்டு உடம்பு கெடுத்துக்கிறியே சனிக்கிழமை நைட் ஆயிடுச்சுன்னா எல்லா டாஸ்மாக் கடையிலையும் ஒரே கூட்டம் தான் கும்பல் தான் கேட்டா அடுத்த நாள் வந்து சண்டே அதை பண்றாங்களா சனிக்கிழமை இரவு முழுக்க கூத்தும் கும்பாலமா இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பேசாம கவர்ந்துடுச்சு படுத்து வேண்டியது இப்படி கலந்தா ஒரு தெளிவு இருக்கும் இது மாதிரி ஒரு தெளிவு இல்லாத மதுவுக்கு அடிமையாக கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாதியா அப்படின்னு இந்த மாதிரி சுய அறிவை இழந்த ஆண்கள் இவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் என்ன படிக்குதுங்கிறது எப்படி தெரியும் அது ஏழாவது படிக்குதா எட்டாவது படிக்குதா உள்ள அப்படிங்கிறது என்ன தெரியும் சாந்தினி சந்த் தெரியாது சின்னதில் ஒரே நிமிஷம் இவ்வளவு பொறுப்பு இல்லாத ஒரு தன்மையோட இருக்கக்கூடிய ஆண்கள் குடும்ப சூழலில் அதிகம் பொறுப்பு எடுத்துக் கொள்பவர்கள் ஆண்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு நாவு கூசலையா எப்படி தைரியமா வந்து நீங்க இதெல்லாம் பேச வந்திருக்கிறீங்க இது வரைக்கும் பேசினதை ஏதோ நாங்க பொறுத்துக்குறோம் இதுக்கு மேல யாரும் இதை பத்தி பேச கூடாது பேசாம நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அத்தோட ஓடி போயிருங்க அப்படின்னு விரட்டாத முறையா அந்த அம்மா வந்து நல்லா அடிச்சு சொல்லிட்டு அம்மா இருந்தாலும் தந்தர் கோட்டையில வந்து கருப்பையா ஐயா வந்திருக்கிறாங்க ஐயா நீங்க வந்து இப்ப பேசுறீங்களா பேசுங்க வந்துட்டியே பேசித்தானே ஆகணும் ஏதோ அந்த அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்லிட்டாங்க அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை எடுத்து நீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்க எல்லாம் சில விஷயங்களை தயார் பண்ணிட்டு வந்திருப்பீங்கள அந்த கதைகளை அந்த கருத்துக்களை சொல்லுங்க அதுல ஏதாச்சும் விஷயம் இருக்குதான் பார்ப்போம் வாங்க கந்தரக்கோட்டையில் வந்து கருப்பையா வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வணக்கம் ஒரு குடும்பத்தின் மீது அதிக அக்கறை செலுத்துவது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டிமன்றத்தின் கதாநாயகனாக வெற்றிருக்கக்கூடிய திரு ஞானபிரியனா அவர்களுக்கும் எர் அணியை சார்ந்த பெண்களே என்ற தலைப்பில் பேச கொண்டிருக்கின்ற குறுகிய மனப்பான்மையுடைய பெண்கள் அணியை சார்ந்தவர்களுக்கும் முதல்ல வந்தவரு பொய் மூட்டைகளே அப்படின்னாரு அடுத்து வந்தவருவாதிகளே அப்படின்னாரு இப்ப நீங்க என்னடனா குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களே அப்படிங்கிறீங்க என்னங்க அதெல்லாம் குறுகிய மனப்பான்மையுடைய பெண்கள் அணியை சார்ந்தவர்களுக்கும் பத்தியல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர் என்ன சொல்றேன் ஆண்களே என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனது அணியை சார்ந்த நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெண்கள் ஆச்சு எல்லாம் போடுவார் இல்லைங்களா ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம் சொல்லிட்டு போட்டாங்க ஓஹோ சரி நமக்குதான் ரெண்டு குழந்தைங்க இருக்கு ரெண்டு டேபிள் மேட் வாங்கிட்டு ஒன்னு ரெண்டு வாங்கிட்டேன் அதற்கு இலவசமா ஒரு செல்போன் ஒண்ணு கொடுத்தாங்க அந்த செல்போனை வந்து பழைய செல்லா இருக்கா அந்த செல்ல அவங்க அம்மா கொடுக்கணும் சொல்லிட்டு அவங்க ஒரு எண்ணத்துல இருக்காங்க ஓஹோ நான் என்ன பண்ணிட்டேன் அந்த செல்லை வாங்கி அக்காவுக்குதான் செல்போன் லேனு குடுத்துட்டேன் அதுக்கு எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை எப்படி என்ன கேட்காம சொல்ல ஒண்ணு மக்கா கொடுக்குறீங்க அப்படின்னுட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா முதல் கவனம் அவங்களுக்கு வந்து தன்னுடைய குடும்பம் அதாவது தன்னுடைய குடும்பம் அப்படின்னா அவங்க இருந்தாங்க இல்லையா பிறந்த அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க தம்பிங்க அவங்க அண்ணங்க அவங்க தான் முதல் அவங்களுடைய கவனம் இரண்டாவதா பிள்ளைகள் மூணாவதா கணவர் அடுத்தபடியா அவங்க மாமியா அவங்க எங்க அம்மா அப்பா இவங்களை பத்தி கடைசியா போனா போகுதுன்னு குடும்பத்தை வந்து மீது அதிக அக்கறை செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் உண்மையிலேயே நீங்க பெரிய தைரிய சளிதாங்க ஐயா வீட்டுல நடந்த சம்பவத்தை இவ்வளவு தைரியமா வந்து சொல்றீங்களே உண்மையிலேயே உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன் எதுக்கு யோசிச்சுங்க சாப்பாட்டுக்கு நம்ம கிடைஞ்ச வீட்டுக்கு நடுவர் அவர்களே ஒரு குடும்பத்தின் மீது அதிக அக்கறை செலுத்துவது ஆண்கள் தான் என்பதற்கு உங்களையே ஒரு உதாரணமாகவே சொல்லலாம் என்ன இரவு பகல் பாராமல் அதாவது ஒரு நைட் டியூட்டிக்கு நீங்க போறீங்க உதாரணமா நான் சொல்றேன் நிறைய பேசிருக்கீங்க ஒரு இரவு பணிக்கு ஏதாவது வந்து நைட் டியூட்டிக்கு போறீங்க அதற்கு பிறகு பொது நிகழ்வுகள்ல அதாவது நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நச்சினை கூட்டு குடும்பத்திற்காக உங்களுடைய நேரத்தை செலவிடுகிறீர்கள் காலையில எழுந்துருச்சு பாதி தூங்கியும் பாதி தூங்காமையும் எழுந்திருச்சு உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் அதன் மீது அக்கறை கொண்டு அவங்கள தயார் பண்ணி அவங்கள கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அதன் பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதுவும் எடுக்காம என்ன பண்றீங்க மறுபடியும் பொதுநலத்திற்காக உழைக்கின்றீர்கள் அப்புறம் இப்படி குடும்பம் வேலை அதாவது சார்ந்திருக்கக்கூடிய அலுவலக வேலை மற்றும் பொதுநல விஷயங்கள்லாம் அக்கறை செலுத்திக்கிட்டு இருக்கீங்க ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தின் அக்கறை செலுத்திக்கிறார்கள் அப்படிங்கறதுக்கு நீங்க ஒரு ஆளே போதும் அதனால நீங்க உங்களுடைய உதாரணமாவே வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை மீது அதிக அக்கறை செலுத்துவது ஆண்கள் தான் சொல்லலாம் உங்களையே ஒரு உதாரணமா சொல்லலாம் அதனால மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் ஒரு குடும்பத்தின் மீது அதிக அக்கறை செலுத்துவார்கள் ஆண்கள் தான் அதற்கு உங்களை ஒரு உதாரணமாக நான் கூறியிருக்கின்றேன் நூத்துக்கு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வேண்டாம் தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் ஆங்களுக்கு தான் தீர்ப்பு கூறுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட வந்திருக்கும் கேட்டிருப்போம் அது மாதிரி உள்ளத்திலே ஒரு கருணையும் ஒரு பரந்த மனப்பான்மையும் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பும் இந்த மாதிரியான குணங்கள்லாம் இருந்தாத்த நம்ம வந்து ஒரு பொறுப்பு சொல்லலாம் இது எதுவுமே இல்லாத குறுகிய மனப்பான்மையுடைய ஒரு தன்மையை வச்சுக்கிட்டு நான் இந்த பொறுப்புமிக்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எப்படியா ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கந்தர்வு கட்டிய அவர்கள் இங்கே வந்து தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் தன் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இது மாதிரி எல்லாம் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லையும் நடக்குது அப்படின்னு அவர் சொல்றார் இதுக்கு நீங்க போய் ஒவ்வொரு வீடா பார்க்க வேண்டாம் போய் கேட்க வேண்டாம் நீங்க பாருங்க அப்படின்னு கடைசியா நம்ம தலையில கையை வச்சுட்டு போயிட்டார் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க பண்றது சரி அப்படின்னா ஆண்கள் தான் தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு அவர் தீர்ப்பை வந்து அவரே சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கு சதவீதம்லாம் வேறு போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறார் இத்தனை சதவீதமாகச்சு நீங்கள் சொல்லுங்க பாருங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே இப்போ வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லணும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை அப்படின்னு நம்ம வந்து பழமொழியெல்லாம் சொல்கிறோம் எல்லாம் சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் நடைமுறைன்னு வரும்போது இன்னொன்று அடுத்த சொல்லும்போது அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உலகத்திலேயே ரொம்ப எளிமையான விஷயம் கேட்டீங்கன்னா அறிவுரை சொல்றது இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சொல்ற மாதிரி நம்ம நடந்து காட்டுறது அதனாலதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க முதல் விஷயத்த மட்டும் தான் பண்ணுவாங்க அறிவுரை சொல்றதுக்கு அதை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதுதான் நல்லது இதுதான் நல்லது எல்லாம் சொல்லுவோம் ஆனால் நம்ம வீட்டு நம்ம பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அது மாதிரி இருக்க மாட்டோம் இது வந்து மனித இயல்பு அதைத்தான் பையா சொல்லிட்டு இருக்கிறார் உங்கள்கிட்ட வந்து அடிப்படையில் குணமே சரியில்லை அப்புறம் எப்படி நீங்க பொறுப்பை எடுத்துக்க போறீங்க சரி இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்கள் பொறுப்பு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படியே ஒதுக்கிட முடியாது இது வந்து அவர்களுடைய குணம் இருக்கு ஆனால் வீட்டு சூழல் குடும்பம் அப்படின்னு வரும்போது பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு சென்னையிலிருந்து அழமேலு அம்மா வந்திருக்கிறாங்க அம்மா வாங்கம்மா வந்து குடும்ப சூழலில் பெரிதும் பொறுப்பு எடுத்துக்கொள்பவர்கள் பெண்களே அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை சந்திரனை போல் வீச்சிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நட்சத்திரங்களா முன்னிக் கொண்டிருக்கும் எனதர்மை தோழிகளுக்கும் எதிரணியில் வீச்சிருக்கும் தோழர்களுக்கும் இவை அனைத்தையும் கூர்ந்து பார்த்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அவளா எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என தருமை அனைவருக்கும் நடுவர் அவர்களே உங்கள் பேச்சின் துவக்கத்திலேயே சொல்லி இருந்தீங்க அதுல இருந்து தெரியவில்லையா அதிக பொறுப்பு வகிப்பவர்கள் பெண்கள் தான் என்று அம்மாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்க கூடாது அம்மா அவர் என்னடானா குன்கா மாதிரி தீர்ப்பு சொல்லுங்கட்டு போயிருக்கிறாரு நீங்க என்னடா வணக்கம் சொன்னதுக்காக தீர்ப்பே மாத்த சொல்ல அப்புறம் ஒண்ணு சொன்னாரு ஆண்கள் வந்து ஐயா சொன்னாரு அவருக்கு தூக்கமே வரது இல்லையா ஒரு பெண்ண எப்படி கட்டி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கலங்கிறது வந்து அவர் தலையணைக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியுமா யாரு கிடையா கதை விடுறீங்க நீங்க நைட்ல விடுற கொரட்டை யாருக்கு தெரியும் நாலு வீட்டுல வரைக்கும் போய் கேட்டாலே நிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு பெண் ஒரு பெண் குழந்தை ஈன்ற போதியிலிருந்தே தன் தூக்கத்தை துறைக்கிறாள் ஆண் வந்து கண் கலங்கரதா சொல்றீங்க எப்போ எப்ப கண் கலங்கர் தான் சொல்றீங்க பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுற சமயத்துல பெண் வந்து நகை கடைக்கு போயிட்டா நகைய வாங்கி அழகழகா மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்து உங்களுக்கு கண்ணு பொறுக்கல அவங்க ஏங்க நகையை மாட்டிக்கிறாங்க அவங்க அழகு பணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்ல உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது உங்களுக்கு கை கொடுத்து உதவ நீங்கள் கலங்கிணைக்கும் போது உங்களை கை கொடுத்து தூக்கி விடுபவள் பெண் இப்ப தெரிஞ்சுக்கிட்டியல ஐயா பெண்கள் எதுக்காக நகை வாங்குறாங்க அப்படின்னு நகை வந்து அவர்களா விருப்பப்பட்ட வாங்கிக்கிறாங்க அது கிடையாது நகை ஓட்டுக்கிட்டாங்கன்னா அவளை பார்த்து எல்லாருந்து ஆஹ் இவர் வந்து இந்த அம்மாவும் நல்லா கவனிச்சிருக்கிறாரு நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாத்தியலா அந்த ஒரு விஷயத்துக்காக நகை போட்டுக்காக நகை போட்டுக்கிறது எதுக்குன்னா உங்களை பெருமை பெருமையா உங்களை பேசணுங்கறதுக்காகதான் நல்லா சொன்ன நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயோட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காய் தான் மேல் நினைக்கிறவர்கள் பெண்கள் நீங்க அப்படி இல்ல இந்த காசம் புடிச்சு கொண்டு போய் நம்ம இதுல ஏன்னா போட்டு வைக்கலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணுவீங்க நாங்க எப்ப பிளான் பண்றோம் குழந்தை பிறந்தது முதல் நாங்க பிளான் பண்றோம் அந்த குழந்தைக்கு நாங்க பட்ட கஷ்டத்தை அந்த குழந்தை எந்த காலத்தையும் படக்கூடாது அது என்ன படிக்க வைக்கணும் அவங்க என்ன நிலையில வளரணும்ன்றத நாங்க அப்பவே திட்டமிட ஆரம்பிச்சிடுறோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எழுபத்தஞ்சு பெண்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் நாங்க உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் ஒரு ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாரா வேலையில இருந்து ரொம்ப டயர்டா லேட்டா வந்து சேர்ந்தாரு வீட்டுக்கு வந் வரும்போதே எப்படி எரிஞ்சு விழுந்துகிட்டே வந்தார் மனைவி கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டே ஏங்க அப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு உனக்கு ஒண்ணும் தெரியாது உனக்கு சமைக்கும் குழந்தைய பாத்துக்குவோம் மட்டும்தான் தெரியும் எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு தெரியுமா எல்லா பொறுப்பும் என் தலையிலே தான் வந்து விழுது ஒரு நாள் போகிறதே உனக்கு எனக்கு ஒரு யுகம் மாதிரி இருக்கு அப்படின்னாரோ அது கேட்டவுடனே அவங்க பொறுமையா சரிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் உங்கள் வேலையை பார்க்குறேன் நீங்கள் என் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க முடிவு பண்ணதுபடி அடுத்த நாளே அந்த அம்மா வந்து காலையில் எழுந்து நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு இவரை எப்படி குளிச்சிட்டு கம்பெனி கிளம்புவாங்களோ அதே மாதிரி கிளம்பிட்டு எங்க சாப்பாடு ஆயிடுச்சா டிஃபன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க அவரை அப்போ தட்டு தடு எல்லாரும் சேர்த்த பார்த்துட்டு சரிங்க நான் அவன் வெளியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவர் எப்படி கிளம்பி போவார் அது மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு போன உடனே அன்னைக்கு ஷெடியூல் என்னவோ அதெல்லாம் வந்து ஃபைல் எல்லாத்தையும் பாக்கறதெல்லாம் பார்த்துட்டு இதுலாம் சைன் பண்ணமோ அதெல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு வேலையே பொறுப்பா செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் வந்து மேடம் நான் சாருக்கு வந்து ஆல்ரெடி இன்விடேஷன் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம் நீங்க அவசியம் கலந்துக்கணும் சார் இன்னைக்கு உடம்பு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க இல்லையா அதனால நீங்க அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்கள இன்வைட் பண்ணிட்டாரு இவங்களும் அதுவும் நம்ம கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு போறாங்க பார்ட்டியில கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க அதெல்லாம் பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் மனசும் வருத்தப்படுறாங்க ஏன்னா நம்ம கணவர் இதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உணவு பரிமாறப்படுது அந்த இடத்துல இலையில விதவிதமா ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஸ்வீட் எல்லாம் இதெல்லாம் நம்ம குழந்தைக்கு பிடிக்குமே நம்ம கணவருக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவங்களதான் மனசு நினைக்குது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாங்களேன்னு கூட கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம அந்த ஸ்வீட்டை எடுத்து கைப்பையில ஒரு கவர் எடுத்து அந்த கவர்க்குள்ள அத மூட்டையா கட்டி பைக்குள்ள போட்டு வச்சுக்கிறாங்க குழந்தை மாதிரி அங்க நடந்துக்கிறாங்க அந்த பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கொம்போட இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சுட்டு கார சத்தம் எங்க மாடு ஏதாவது வந்தா கொம்பு கையோட நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொடி பிள்ளைங்கள பத்தி வச்சிருக்கேன் ஏமானுங்க நான் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய விடாம தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள சாத்தி கதவு சாத்தி வச்சிருக்கேன் போய் பாருவங்கள அப்படின்னு சொல்லி துரத்துறாரு அந்தம்மா ஓடி போய் வேகமா போய் அந்த குழந்தைங்களை அப்படி வாரி அணைச்சுக்கிறா என்னமா கண்ணு என்னடா சொல்லும் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தைங்களாம் அம்மா அப்பா எங்களுக்கு நல்லாவே சாப்பாடு செய்யலமா எங்களுக்கு பிடிக்கவே இல்லை எங்களை அடிச்சுக்கிட்டே இருக்காரு திட்டிக்கிட்டே இருக்காரு டிவி கூட பாக்கவுடல அப்படி நிறைய கம்ப்ளைண்டா எடுத்து சொல்றாங்க சொன்ன அந்த குழந்தைங்களை சமாதானம் படுத்திட்டு வெளில வந்து ஏங்க உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா அவங்களுக்கு என்னங்க தெரியும் சின்ன குழந்தைங்க அவங்களை போய் இப்படி அனுமதி தெரியாம அடிச்சு வச்சிருக்கீங்க கேட்டு பாருங்க வேணா இது இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பெண்கள் தான் அதிக பொறுப்பு வகிப்பவர்கள் என்று தெரியவில்லையா பெண் என்பவர் மெழுகுவர்த்தி போல் தன்னை கரைத்து கொண்டு தீபமாய் தன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பெரியவர்களையும் ஆண் மகனையும் குழந்தைகளையும் அனைவரையும் தன் ஒளியால் உயர்த்தி நிறுத்துபவள் பெண்தான் வேலைக்கு போற பெண் ஒரு அஞ்சு மணிக்கு போகலாம் கிளம்பலாம் தலார வச்சிருந்தாங்கன்னா வீட்டுல உள்ள பெரியவங்க மாமியாரோ மாமனாரோ தாத்தா பாட்டியோ யாரோ இருக்காங்கன்னா ஒரு மூணு நாலு மணி நாலு மணி போல அவங்களுக்கு அது இருமல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இல்ல உக்கன்னு இரும்பிகிட்டே இருக்காங்கன்னா அவளால பொறுத்துக்க முடியாது ஓடிப்போய் அம்மா உங்களுக்கு கஷாயம் போட்டு கொடுக்கட்டும்மா அப்படின்னு கேட்டுட்டு பூஜை இறையில உள்ள ரெண்டு வெத்தலையும் சமையல் அறையில இருக்க அஞ்சனப்பட்டியிலேருந்து நாலு லவங்கத்தையும் எடுத்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்டை கொதிக்க வச்சு ஒரு கால் டம்ளர் அந்த காலையில வெடி காலையில ஒரு தடவையும் நைட் ஒரு தடவையும் கொடுத்தானா அந்த இருமல் எப்பவும் காணாம போயிடும் அந்த இடத்துல மருத்துவராகும் பணிபுரிகிறாள் பெண் இதே மாதிரி ஒரு நிகழ்வு எங்க ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்க குழந்தைக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்துடுச்சுன்னு உடனே போன் வந்து பண்ணாங்க அவங்க வீட்டு கிட்ட சென்னையில வந்து வீடுதான் இருக்கான் வீடுங்களா தான் இருக்கான் கல் வீடுகளா செடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி செடி எங்கேயாவது பப்பாளி எல்லாம் கிடைக்குமா எல்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு எங்க வீட்டுல இருக்கு நான் உடனே எங்க வீட்டுல இருக்கு டீச்சர் நான் குடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி எங்க வீட்டுல இருந்து பறிச்சு அதை ஒரு டீச்சர் மூலமா குடுத்து அனுப்பிச்சு நீங்க நியரஸ்ட் பிளேஸ்ல போய் அவங்களுக்கு போன் பண்ணுங்க அவங்க வாங்கிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சது மட்டும் அட்வைஸ் பண்ணி இந்த இலைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை நல்லா அரைச்சு வடிகட்டி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அந்த குழந்தைக்கு கொடுங்க இடைவெளி விட்டு கொஞ்ச நாள் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி கொடுங்க அந்த குழந்தைக்கு இந்த பப்பாளி இலையை அரைச்சு அது மட்டும் இல்ல பழங்களா கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போதான் அந்த குழந்தையோட பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னேன் அது வந்து அதே மாதிரி கொடுத்தாங்க இந்த குழந்தை இப்போ நல்லா ஆயிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பெண் படித்தா ஒரு குடும்பமே படித்த மாதிரின்னு சொல்லுவாங்க இதற்கு உதாரணம் நானே இருக்கிறேன் எங்க அம்மா எட்டாவதுதான் படிச்சிருந்தாங்க ஆனாலும் என்ன படிக்க வச்சது எங்க அம்மா என் கையை பிடித்து முதல் ஆ என்ற எழுத்தை எழுத கடுத்து கொடுத்தவளும் என் அம்மா என் முதல் ஆசான் எங்க அம்மா தான் நான் படிச்சேன் நான் படிக்க வச்சேன் படிக்கணும்னு ஆசை அது மட்டும் இல்ல இப்ப நான் நிறைய பிள்ளைங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வருஷ வருஷம் அனுப்பி தேர்ச்சி பெற வைக்கிறேன் அதுக்கு காரணம் எங்க அம்மா என்னை படிக்க வச்சதுனாலதான் உங்க முன்னாடி இப்படி வந்து வீரத்தோட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் அன்னை எனக்கு கொடுத்த தாய்ப்பாலும் சமைப்பாலும் தான் உன் கண்ணில் பார்வை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ உன் கண்ணில் நீர்வழிந்தால் இதை பாடியோரும் ஒரு ஆண் தான் குடும்ப சூழலில் அதிக பொறுப்பு வகிப்பவர்கள் பெண்கள் தான் பெண்கள் தான் பெண்கள் தான் என்று சொல்லி என்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நாளைய நட்டுமை கேட்டு இந்நிகழ்ச்சி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தங்கள் நண்பர்களும் இதை கேட்டு ரசிக்க ஷேர் செய்யுடன் லட்டினையின் ஒவ்வொரு பதிவையும் உடனடியாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள்